ஏம் ஆனந்தமயோ பரையேவ ஆத்மா ஆனந்தமயா போயிட்டு வருகிறது ஆனந்தமய சூத்திரமும் இதில் ரொம்ப சரியா அமைஞ்சிருக்கு இந்த பட்சத்துலன்னு தெரியாது ஏன்னா ஆனந்தமயா பிரம்மான்னு சேர்த்து கொள் ஏன்னா ஆரம்பத்துலேயும் பிரம்மஜின்னியாசு தானே அது எப்படி கண்டுபிடிச்சேன் ஆனந்தமயம் பிரம்மான்னு தீர்மானம் பண்றதுக்கு யுக்தி என்ன அபியாசா பிரம்மத்தை சொல்ல வந்த பாக்கிய சமூகம்தான் இது இந்த கிரந்தம் பிரம்மத்தை தெரிவிக்கிறதா வந்திருக்கு சந்தேகங்கள் அப்படி இருக்கிறது திருப்பி திருப்பி ஆனந்தமயத்தை அது தெரிவிக்கிறது ஒரே சப்தத்தினால கூட இல்லை பிரம்மா ரசம் ஆகாசம் ஆனந்தம் எத்தனையோ சப்தங்கள்னால இந்த ஆனந்தமயத்தை திருப்பி திருப்பி அந்த உபரிசத்து தெரிவிக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன அரசான் இந்த ஆனந்தமயமே கிரகம்தான் இப்ப வந்து அபியாசனுங்கிற ஒரு கேதுவை வச்சுட்டு परम आनंद नहीं नहीं आनंदमय परम पत्न क्रेन मंत्री कभ्यास पि आत्म आनंदशब बहुत अभ्यते आनंदमय शोल आनंदमय शिक्षा अभ्यास आनंदशब्द्यास वृतिगार आनंदशब्द अभ्यास पूर्व आनंदमय शे तिरपीम अब्यासम पड़े अवश्यम अर्थ अभ्यास अभ्यासों तापर्ये शब्द तिर तिर प्रयोग पड़े अवश्य अंत शब्दों ने अर्थते अर्थते कूड़ी पदों वे पदा तिरपी तिरपी अपयोग पड़ी अंद अर्थ अभ्यासों तापर्यम वो न्याय विषय इतना वृद्धि निका அதுக்கு நடந்த அதுல ஆனந்தபயாங்கிற பதம் இங்கே ஒரு வாட்டி ரெண்டு வா ரெண்டே ரெண்டு தடவை இருக்கு அதே நிறைய தடவை இல்லை இருந்தாலும் ஆனந்தமய சப்த ஸ்தானத்துல அதே அர்த்தத்துல ஆனந்த சப்தம் ரசசப்தம் ஆகாசப்தம் இந்த மாதிரி பிரம்மசப்தம் எல்லா சப்தத்தையும் பிரயோகம் பண்ணி இருக்கிறதுனால ஆனந்தமயம் பிரம்மந்தான் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்றேன் ஆனந்தமயம் பிரஸ்து அதான் ரசோபயா இது தசுவே ரேந்தீபேவிய ஆக ஆனந்தோனேந்த ரசு அழியதோ ரோஜா அப்புறம் ஆகாங்க ஆனந்த பதம் வந்தேன் அப்பா ஆனந்தோரு தடவை வந்தேன் ஒருந்தோ பிரேதி உத்தரவிலையும் சேர்த்து எடுத்துட்டார் அங்கே ஆனந்த சப்தம் வந்திருக்கேன் இப்படி பாக்கறச்சு இந்த சப்தங்கள்னா பிரம்மத்தை தானே தெரிவிக்கிறது ரசகான்னு பிரம்மந்தானே சொல்லணும் ஆகாஷான் பிரம்மந்தான் பிரம்மந்தானே ஆனந்திரே அதனால இந்த சனந்தமயத்திற்கு பிரயோகம் பண்ணி இருக்கிறதுனால ஆனந்தமயம் அப்பந்தம் சொத்தியே விஜானம் ஆனந்திருக்க ஆனந்திர ஆனந்தமய ஆமாவே ஆனந்தமதிச்சு इतने सिद्धांत आना पूर्व पक्षी चलना अं युक्ति बदल सको अगर सिद्धांत नाम एस और युक्ति अंत युति कंडी सिद्धांत में उच्च मुझे अब अब बदल चल रूप अन्नमयाद अमुख्यात्म प्रवाहपति तत्व आनंदमय सभी अमुख्यत्मी दोष அவ்வளவு நாலு ஆத்மா அனாத்மாவா இருக்கிறோம் அதோட சேர்ந்திருக்கிறதுனால இதுவும் அனாத்மான்னு இருக்கணுமே இந்த யுக்தி தெரியவில்லை ஆனந்த வயசு சர்வாந்தரத்துவா முக ஆத்மாவ தெரிவிக்கிறதுக்காக அந்த அனாத்மாக்களை ஆத்மாவாக சொல்லி இருந்தாலும் கடைசியில தெரிவிக்க வேண்டிய விஷயத்தை தெரிவிக்காமல் போக முடியாது இல்லையா அதனால தெரிவிக்க தானே ஆனா அதுக்காகனே இங்கு வந்திருக்கு திரந்தமே வந்திருக்கு அதனால கடைசியில சொன்னது முக்கிய ஆத்மாவாகத்தான் இருந்தாலும் நீ சொல்ற யுக்தி இங்கு கொட்டாது அதத்தான் விவரணம் பண்ற முக்கியமே வகி ஆத்மான உபதி சாஸ்திரமும் உடனே முக்கிய ஆத்மாவை முடியல அதனால லோக புத்தியை அனுசாரணம் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கு முதல்ல ஆத்மானா என்னன்னு கேட்டா தான் எல்லாருமே அமைப்பான் அதனால அன்னமயம் தான் ஆத்மான் முதல்ல பிரசித்தமா இருக்கு அங்கிருந்து ஆரம்பிச்சு கிரமசக அத நிவருத்தி பண்ணிட்டு இவ்வளவு கொண்டு இருக்கு லோக புத்தியும் அனுசரது அன்னமயம் சரீரம் அனாத்மானம் அத்தியந்த ஆத்மத்வேன பிரசித்தம் அனு மூஷா நஷித்துமரா அநாத்மா ஆஹயத்து மூஷா தசேஷ் அன்வயவித கைகால இத்தியாதிகளோட ரூபமாக இருக்கிறதுனால அதுக்குள்ளும் கைகால்களோட இருக்கு அந்த ரூபத்திலே இருக்கு அப்படின்னு காமிச்சு அன்னமயமான இந்த சரீரம் இருக்கு இந்த ஆத்மா இது கைகால்தலை இருக்கிறதுனாலே இதுக்குள்ள இருக்கக்கூடிய பிராணமய ஆத்மாவும் இதே மாதிரி இருந்திருக்குமாவுக்கு திரும்ப தாமராதி பிரதிமாவது மூஷாங்கிறது அச்சாச்சு அச்சுன்னு சொன்னாக்க இந்த பிரதிமைகள் எல்லாம் நிர்மாணம் பண்றதுக்கு உருக்கு எதுல விடுவாரோ இதுதான் அச்சு மூஷான்னு பேரு அதுக்குள்ள உருக்கிட்டு அது கெட்டி ஆனதுக்கப்புறம் எடுத்தாச்சுன்னா அந்த அதனுடைய என்ன ஒரு மூர்த்தி என்ன ஒரு அவயவ சன்னிவேசங்கள்லாம் இருக்குமோ இதே அவயவ சன்னிவேசங்கள் அந்த காமராஜர்களுக்கு அந்த மூர்த்தி நிர்பந்தமாகும் பிரதிபதி நிர்பந்தமாகும் அதே மாதிரி இந்த சரீரத்துக்கு உள்ள வருஷ கணசகம் சொல்லிகிட்டே போல அனாத்மாவை பிரதிபத்தி சௌகரியாபேஷன் सर्वा मुख्यम आनंदमय आत्मा उप विदेश शिष्टतशील मुख्या आनंदमय उचित दृष्टि यहाँ अरुंधतीदर्शने बस्वी तारासु असु अरुंधतीसु दर्शितासु या प्रदर्श्य मुख्य अरुंधती अरंधती अरुंधती फत्री गाचे ஆனா கடைசியில எதை அரும்படி நிகாந்திக்கிறானா அல்ல நரம்பதி பாதி எல்லாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உபயோகப்படு உபயோகப்படுற அருக்க அருண் அப்படித்தானே வச்சுக்கணும் ஏவம் ஆனந்தமயத்த சர்வானந்த வச்சுக்கணும் அப்போ பூர்வபட்சி கேட்டுருந்தான் இது முக்கிய ஆத்மாவாக இருந்தால் இதுக்கு அவயவங்கள் எல்லாம் வர முடியுமா ஆத்மாவுக்கு பிரியம் பசியகாங்கிறது எப்படி சொல்றது அதுக்கு வூஷே கிர்பமன அது வந்து சோட்ட அதித்தனந்தர நாவிகிஷ முக்கிய ஆமா சொன்ன அது விஷயம் விஷயம் அஸ்தம் உண்மையான அதுதான் நான் அதை கலகாலனா இருக்குன்னு சொல்லலை ஆனால் ஔபாசிமா சொல்லலாம் இந்த ஆத்மா விஞ்ஞானங்கிற சரீரத்தோட சேர்ந்துதானே இருக்கு இல்லையா அப்ப விஞ்ஞானமயத்துக்கு அந்த தலைக்கால் இத்தியாதி அவயவங்கள் உண்டு சொன்னால் அதை உபாதியாக கொண்ட ஆனந்தமயமான முக்கிய ஆத்மாவுக்கும் சொல்லலாம் உபாதிகமான அவயவங்களை சொல்றதுல எந்த கஷ்டமும் இல்ல ஆகாசத்துக்கு அவயவம் கிடையாது ஆனா திராகாசம்னு சொன்னா அது குறுகி சின்னதா பரிச்சின்னமா ஆயிடுறதே சாவயமா மாதிரி ஆயிடுறது பிரதேசங்கள்லாம் உண்டாக இருக்கு இடத்துக்குள்ளதான் இருக்கு வெளியில இல்லை அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி ஔபாதிகமாக அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு அவயவ யோகம் சொல்லலாம் அவயவ சம்பந்தம் படலாம் சாரீரகான்னு சொல்லியிருக்கேன்னு கேட்டா அதுவும் இதே மாதிரி சொல்ல வேண்டியதான் சாரீரத்துவமபி ஆனந்தமயத்த அன்னமயாதி ஷரீர பரம்பரையா பிரதர்சியமானத்வா சாரீரகான்னு சரீரே பவகா ஷாரீரகான்னு வச்சுக்காது அப்படி வச்சுட்டா திருப்பிட்டு வராது முக்கிய ஆத்மாவாக இருக்க முடியாது அதனால சரீரம் சம்பந்தப்பட்டிருக்குங்கிறத மாற்றம் வச்சுக்கணும் சரீரம் எந்த விதத்துல பரமாத்மாவோடு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த பரமாத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்காக அன்னமயத்தில இருந்து ஆரம்பிச்சு சரீரத்தை தான் கணிச்சு நினைச்சிருக்கேன் ஆத்மாவை ஒருத்தருக்கு போதிக்கணும்னு சொன்னா முதல்ல சரீரத்துல ஆரம்பிச்சு அப்புறம்தான் ஆத்மாவுக்கு போயாரு அப்ப சரீர பரம்பரையா அன்னமயங்களை இந்த சரீரத்துல ஆரம்பிச்சு அதுக்குள்ள இன்னொரு சரீரம் சூப்ம சரீரம் அப்படின்னு ஆரம்பிச்சு பல சரீரங்களை காமிச்சு கடைசியில காமிச்சு இந்த ஆத்மஸ்வரூபத்தை போதிச்சு இருக்கிறதுனால இதை சாரீரம் உள்ள ஆத்மான்னு வச்சுக்க மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்மான்னு வச்சுக்கூடாது சரீர பரம்பரை அன்னமயாதி சரீர பரம்பரையா பிரதர்சியமானது ஜீவாத்மா மாதிரி இல்ல தஸ்மா ஆனந்தமயர் பரே மகாத்மா இந்த விதத்துல பார்த்தா ஒரு பட்சம் சொன்ன ஆஹ் இது யுக்திகளுக்கெல்லாம் கண்டனம் பண்ணியாச்சு அதனால ஆனந்தமயத்தை பரமாத்மாவாக வச்சுக்கலாம்